சுவய அருணகிர அனுகிரகம் மணி கொடுத்து கந்தர் அனுபூதி அனுகிரம் மணி கொடுத்து கந்தர் அனுபூதி நித்தம் குமரா குமரா மருணம் வள்ளிதேவசா காமரணம் ஜெய ஜெய சுமோ மயூராதிருடம் மகா வாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்திக்கு பார்த்த நமது குமரா குமரா அதில் நேத்திக்கு பார்த்த ஒரு பாசுரம் முப்பத்தி மூணு கஷ்டங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து ஆக்குறம்னு சொல்லப்பட்ட விசாரங்கள்லேருந்து என்னை ரட்சிப்பாயாகன்னு சொல்லுது முன்னால் சொன்ன மாதிரி மனசுக்குத்தான் சோக்கமும் மோகமும் மனசுக்கு தான் சோக்கம் மோகம் அது சந்தேகம் இல்லாமல் உயிருக்கு தான் பிராணனுக்குத்தான் பசியும் தாகமும் சரீரத்துக்குத்தான் ஜனனமும் மரணமும் அப்படி மனசால் தான் எல்லாம் கஷ்டப்படும் மனசால் தான் அதில் வந்து நிவர்த்தியும் நம்ம உலக வாழ்க்கையிலே பொரு உள்ளே போகிறதும் மனசால் அனுபவிக்கிறோன்னு மனசால் வெளியில் வரதும் மனசால் இந்த நாம சங்கீர்த்தமே சொன்னார் அதே அடுத்த பாசுரத்தையும் தொடருது மந்தாக்கினி தந்த வரோதயனே இது கங்கா புத்திரான்னு சொல்லுது கந்தா முருகா கருணாகரணே அடுத்த அதே மாதிரி பாருங்கோ சங்கராம சிகாவல கண்முகனே கங்கா நதி பாலா கிருபாகரணே கருணாகரணே இங்கே கிருபாகரணே மந்தாக்கினி தந்த வரோதகனே கங்கா நதி பாலா சங்கராம சிகாவல ஷண்முகனே அதுதான் கந்தன் முருகன் காகா அப்படி சொல்லுது ஏன்னா இதெல்லாம் என்னன்னா கங்கையில் அவதாரண்ணே ஸ்கந்தா சுப்பிரமணியா முருகா கருணா கருணைய ரூபமாக இருக்கக்கூடிய நான் வந்து கவலை சோகம் மோகம் அப்படி இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இல் வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் வீடு வாசல் பழைய பதவி பங்களா காரு பங்களா நிலம் புலன்கள் கால்நடை இப்படி இருக்கக்கூடிய செல்வம் இதெல்லாம் என்னை அப்படி ஆட்டி வைக்கிறது விந்தியாமலை காட்டுல திக்குத்தரியாத காட்டில் மாட்டி இருக்கிற மாதிரி மாட்டி தவிக்கிறேன் தவிக்கிறேன் அப்போ என்னை வந்து இப்படிப்பட்ட இல்வாழ்க்கையிலிருந்து இந்த இல்வாழ்க்க மயக்கத்திலிருந்து உலக பற்றுகள் உலக பற்றுகள் சம்பந்தமான கவலைகள் என்னை விடுவிப்பாயாக சீக்கிரம் அதில் விட அந்த மனக்கவலை இருப்பேன் அது ஒன்றா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு மனசை பரிப்பக்கம் அது என்னைக்கு செய்வாங்க விரைவில் நீக்கி அருள்வாயாக அப்படி சொன்னார் நேர்த்திக்கு பார்த்தேன் பாசுரத்தில் இன்னைக்கு உண்டானது முப்பத்தி பாசுரம் இன்னைக்கு உண்டானது முப்பத்தி பாசுரம் சிங்காரமடந்தையர் தீநறி போய் மங்காமலினக்கு வரந்தருபான் சங்கராம சிகாவல சண்முக கங்கானதி பாலா கிருபாகரணே முருகாச்சரணம் கிங்கார மண் மடந்தய தீ நெறிபோய் மங்காமல்யனுக்கு வரன் தருவான் சங்கிராம சிகாவலட்சன் முகனே கங்கானதி பாலா கிருபாக்கரணே சங்கிராமங்கிறது போர் சண்டை சிகாவனம் மயில் போரில் சண்டை போடத்திற்கு தகுந்த சக்தி படைத்த மயில் வாகனனு இது வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சம்போதனம் சுப்பிரமணிய கொண்டு எடுத்துக்கணும் இருந்தாலும் ஒரு இதுக்காக ஒரு அர்த்தத்துக்காக பார்த்தா அந்த மயிலா ஆன சூரபத்மத்துக்கான வந்து ஆயிரத்தி எட்டு ஆண்டம் யுகம் ஆண்டவனாச்ச எல்லா விதமான சண்டை கலையும் அவனுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் விடவே இல்லையே கடைசியாக அந்த மாமரமாக இருந்து எல்லா லோக்கங்களையும் பயமுறுத்துறாப்புல இருந்துட்டு இவருடைய ஞான பாய்ச்ச பிறகு மாயை அகன்று மறுபடியும் ஒரு அதாவது மயிலாகவும் சேவலாகவும் வரான் அப்போ இவருடைய கருணை கண்பார்வை பார்த்து கருணா அதாவது அதான் கருணாகரனு அதுதான் கிருபாகரனு பார்த்தார் பார்த்து அப்போது சூரன் பத்மன் ரெண்டாக இருந்த அசுரர்கள் சூர பத்மனாங்க உடனே அது மா சேவலாகவும் மாறித்தும் அப்போ கடைசியில் அப்போ சண்டை போடுறதில் அவனே அவ்வளவு இதாக இருந்தான் அவ்வளவு தீரனாக இருந்தான் அவனை அப்படிப்பட்ட முடித்தவன் அவனோட தீரன் தானே அப்படிப்பட்டவன் அதனால போரில் வல்ல மயில் வாகனே ஆறு முகத்து கொண்டவன் ஷண்முகத்துல இருந்தால் ஆறு பொறி வந்தது இல்லையா பரமேஸ்வன்ட்டு வந்து அப்படிப்பட்ட சுவாமி நாதனாச்சவன் கங்கையில் தோன்றியவனே அருள் அனுகிரகம் பண்ணக்கூடியவனே அதாவது சாதாரண அடியார்கள்ட பக்தர்கள்ட இந்த அதாவது ஏழைகள்கிட்ட எளியவர்கள்ட்ட கரு கருணை புரியக்கூடியவன் அருள் புரியக்கூடியவன் அதனால் கிருப்பை அப்படிங்கிற அருள் அருள் அப்போ தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய அழகாய்த்துக்கூடிய அதாவது நடை உடை பாவனைகளால் ஆபரணங்கள் அழகு அலங்காரம் இவைகளால் அழகுபடுத்திக் கொண்டும் ஆண்களை வசப்படுத்தக்கூடிய பெண்களுடைய பாவ வழியில் சென்று நான் மங்காமல் அழியாமல் அதாவது கெட்டு போகாமல் எனக்கு வரம் கொடுப்பாயாக என்னை உத்தரிப்பாயாக என்னை என்னை தூக்கி விடுவாயாக அப்படி சொல்ல மமதேகி கராவலம்பும் சொல்கிறாள் அவர் சொல்கிறார் சங்கராமசிக்காவரன்ன போரில் வல்ல மயிலை கொண்டவனே ஷண்முகனேன ஆர்வ கடவுள் கங்காநதி பாலா கங்காநதியினுடைய புத்திரனை கிருபாகரணை கருணைக்கும் இருப்பிடமான கருப்பு கிருபா கருணை தயா இதெல்லாம் ஒவ்வொரு அதாவது ஒரே அர்த்தத்தை கொடுக்கூடிய பல வார்த்தைகள் அதாவது டிக்ஷனரின்னு தெரியும் உங்களுக்கு அகராதி ஒரு வார்த்தைக்கு கொடுக்கூடிய பல பொருள்கள் அர்த்தங்கள் ஒரு அர்த்தத்தை கொண்ட பல வார்த்தைகள் இருக்கு அது திசாரஸ்ன்னு சொல்வார்கள் அப்படி தீசாரஸ் மாதிரி கருணா கருணாகரணே கிருபாகரணே தயாக்கரணே தயாபரணு அப்படிலாம் அப்படியும் அதனால தீநறி போய் சிங்காரமடந்த சிங்காரம் அலங்காரம் செய்து கொண்டும் இருக்கக்கூடிய மாதர்கள் அவருடைய தீ நெருப்பு அவருடைய வழியில் தீ வழியில் போய் மங்காமல் கெட்டு போகாமல் நான் அழிந்து போகாமல் எனக்கு வரம் தருவாய் அடி எனக்கு வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ண அப்படி உத்தரிப்பாய் நமதேகி கராவலம்பம் நான் அப்படி போய் அந்த சேரலை மாட்டிக்காமல் என்ன தூக்கி விடுவாய் அப்படிங்கிறார் அதாவது இதில் என்ன காமிக்கிறார் போரில் வல்ல மயிலை கொண்டவனை அதாவது சண்டை போகிறது ஆமாம் கெட்டவர்களை அழிக்க வேண்டும் நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம்னு சொல்கிறார் கீதையில் கண்ணன் அதே கண்ணனும் ஸ்கந்தனும் ஒன்றே அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும் ஒரு டக்குன்னு நான் வந்து சொல்ல சொல்லணும் நான் மறந்து போடும் சொல்ல வேண்டியது நல்ல முக்கியமான விஷயம் நான் டக்குன்னு மறந்து போடும் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று டக்குன்னு அடிக்கும் தேவி பாகவதத்தில் அவன் சொல்லப்படுது இதை கேட்டு அப்படியே விட்டுடுங்க அது பத்தையெல்லாம் பண்ணணும் மகாவிஷ்ணு தான் சுப்பிரமணியனாக வந்தடாக சொல்லு ஒரு அங்கே காமிக்கப்படுது மகாவிஷ்ணு தான் சுப்பிரமணியனாக வந்து காமிக்கப்படுது சனத்குமாரர் தான் சுப்பிரமணியனாக வந்துடா காமிக்கப்படுது அக்னிக்கு குழந்தையா தான் சுப்பிரமணிய சுவாமி வந்தடாக அக்னியே சுப்பிரமணியன் வந்துட்டு காமிக்கப்படும் இப்படியெல்லாம் காமிக்கப்படுது இன்னொன்று சொல்கிறேன் கிருஷ்ணனே பிள்ளையாரை வந்துடுற காமிக்கப்படுது இப்படி எல்லாம் தேவி பாகத்தில் உண்டு கேட்டு சும்மா போகிற போக்கில் கேட்டு விட்டுடுங்க அவ்வளோதான் அதோட முடிவு வச்சு அப்போ அப்படி சண்டை போடுறதுல மிகவும் சாமர்த்தியம் கொண்ட பராக்கிரமம் கொண்ட மயிலையே வாகனமாக கொண்ட ஹே சண்முகா ஆறுமுக கடவுளே கங்கா நதியினுடைய புத்திரனே கருணைக்கு இருப்பிடமானவனு இவ்வளவும் சம்போதனம் நாம சங்கீர்த்தனம் அப்போ நாம சங்கீர்த்தனம் கங்கா நதி பாலா கிருபாகரா சண்முகா அதே மாதிரி நேத்திக்கு பார்த்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி வரோதையா நேத்திக்கு பார்த்த இதில் வந்து வரோதையா கந்தா முருகா கருணாகரன் இவ்வளவும் அப்போது நாம சங்கீர்த்தனம் பண்ணுற மாதிரியும் குமரா அப்போ எடுத்து ஒரு பிரார்த்தனையும் அப்ளிகேஷனும் போட்டாச்சு அப்படியே ஆயிடுத்து பண்ணுவோம் அப்போ எனக்கு வந்து இந்த கெட்ட வழியில் போய் கெட்டு போகாமல் அந்த ஆசை காமங்கிற சேரில் மாட்டிக்காமல் என்ன வரம் கொடுத்து உத்தரிப்பாயாக மமதேகி கராபலம்பம்னு சொல்கிறார் சிங்காரங்கிறது அழகுபடுத்தி கொடுத்து இந்த இது வந்து சாதாரண வில் வாழ்க்கையில் கூடிய மா ஸ்திரீகளை சொல்லலை விலை மகளை பற்றி சொல்லுது புலமகள் இவர்கள்லாம் வஸ்திரம் அலங்காரம் சிங்காரம் புஷ்பங்கள் இப்படி பலவிதமான சாதனங்களால் அவர்களை ரெண்டாக அலங்காரம் கொண்டும் இளைஞர் அதாவது சின்ன வயசு ஆண்களை தான் வந்து ஈர்க்கிறார்கள் இல்லை வயசானவர்கள் கூட ஈர்க்கிறார்கள் இதான் பார்க்க போனால் துறந்தோர் கூடையும் அப்படி ஈர்க்கிறார்கள் அப்படி மயக்கி கஷ்டப்படக்கூடிய ஆசை காமங்கிற சமுத்திரத்தில் அழித்து அப்போ முருகனுடைய பாதாரவிந்த பேரென்ப அனுபூத்தி அது அனுபூத்தினா தொடா தொடர்ந்து அறுபடாமல் தொடர்ந்து தையில தாரையான் அதாவது சமக்கம் சொல்லி வசோர் தாரை பண்ணுவார்கள் நெய் வந்து ஒரு அந்த செயின் மாதிரி அழு அறுபடாமல் நேர ஆரம்பத்தில் ஆரம்பிச்சினா இத ஆரம்பித்தான் கடைசி வரைக்கும் அது வந்து அவ்வளோ நெய் ஒழுகும் அந்த மாதிரி ஆவதுன்னு அர்த்தம் அப்போது ஸ்கந்தனை போல தொடர்ந்து ஆவது நான் சொல்கிறது என்ன இந்த சைத்தன்யம் அந்த ஜீவன் அது வந்து ஜீவன் வந்து ஜீ ஜீவத்தை விட்டுடும் அதாவது பந்தத்தை விட்டுட்டும் அதாவது இந்த மனசு புத்தி சித்த அகங்காரம் அகங்காரம் அமங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டும் பிரகிருத்தியனுடைய பிரகிருத்தியில் மாட்டிக்காமல் அதாவது இப்போ தான் இதுவே இந்த இந்த காமங்கிறதே அதான் பிடிக்குது பிரகிருத்தியில் மாட்டிக்காமல் அந்த பிரதானம் பிரகிருத்தியில் மாட்டிக்காமல் அந்த முருகனுடைய கிருப்பையால் முருகனாகவே ஆவது ஜீவபோதம் போய் சிவபோதமாகி அந்த ஸ்கந்தபோதமாகிக்கிறது தான் இந்த அனுபூதி தொடர்ந்து அது தான் சொல்கிறார் அத் அதில் வந்து அடைய விரும்பக்கூடிய அடையனு வச்சுப்போம் ஜனங்கள் எல்லாருக்கும் பக்குவப்பட்டவர்களுக்கு இந்த சன்மார்க்கம் தான் வசத்தி அதில் அவர்கள் வந்து நேர்மாறான இந்த ஆசையில் அது வந்து ஆசைப்படுவதும் ஆசை வயப்பட்டது கெட்ட மார்க்கம் தீ மார்க்கம் அதில் மாட்டிக்கார மாட்டிக்கார காப்பாற்று மங்குதெல்லாம் ஒழுங்கி போதல் ஞான மார்க்கத்தையும் ஞான விளக்கத்தையும் ஒழுங்கச் செய்வது தான் இந்த காமக்ரோத லோபமோகம் சொல்லுது இந்த பெண் மயக்கம் அதுதான் சொல்றேன் இந்த கெட்ட நெறி அது வந்து தீ நெறி அது போய் மங்க அதில் மங்கிக்காம கல்வி கொடுதான் கொய்யல்லா மைய என்று புனர்முலையார் போகத்தேன் மையல் உர கடவேனை மாளாமே காத்தருளி மாணிக்கவாச்சர் திருவாதிரத்தில் சொல்றார் அதனால அந்த ஸ்ரீபோகம் ஸ்ரீ சுகம் ஸ்ரீபோகம் அந்த காமம் ஆசை அப்படிங்கிறதுல மாட்டிக்காம என்னை தூக்கி அருள்வாயாக மமதேகி கராவலம்பம்னு சொல்லக்கூடியதான் அது அப்போ தீமையுள்ள யாவ யாவையும் தந்துடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வை தொலைக்கும் ஏம நன்னறி தடுத்து இரு அதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டு கருதில் கந்த வருது காமமே நரகபூமி காணியாக கொடுப்பது வருது வாமமே கலைமங்கையரால் வரும் காமமில்லை எனில் கடும் கேடனும் நாமமில்லை நரகமும் இல்லையே கம்பராமாயணத்தில் பெண்மயலால் தடுமாறக்கூடிய ஒருத்தருடைய ஒரு விண்ணப்பம் அதாவது கேட்கக்கூடியது பிரார்த்தனை நாமதி அருபகையும் அதாவது காமாதி அருப்பகையும் அதாவது காம குரோத லோப மோக மத மாத்தரியம் காமாதி காம ஆசையும் குரோதம் கோபம் லோபம் பேராசையும் மோகம் இதை பார்த்து மயங்குவது மதம் திமிரு மதம் திமிரு ஆணவம் மாச்சரியம் போறாமல் இப்படி ஆறும் பகை அவை வந்து முழுக்க கலைந்த அடிகளார் இதை சொல்கிறார் ஆமாம் அவரை பொறுத்தவரைக்கும் இல்லை இது இந்த பாசுரம் அருணகிரிநாதருக்கு பொருந்தாதது அருணகிரிநாதர் நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியது நமக்காக அப்ளிகேஷன் போடுறார் ஞானஸ்கந்தன் நமக்காக அவர் அப்ளிகேஷன் போடுறார் அவருக்கு எல்லாம் அறுபட்டது சும்மாயிரு சொல்லறான்னு சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுது அவர் கொண்டு மேலே கொண்டே வச்சாச்சு அவர் வந்து தப்பசில் இருக்கார் அவர் கொடுத்த அந்த அனுபூதி சொன்னார் இல்லையா அந்த கந்தனுடைய திருவடி அன் பேரென்ப அனுபூதியை அடைஞ்சாச்சு அடைஞ்சதுக்கப்புறம் அவர் காக்கப்பட்டார் அவருக்கு ஒன்றும் ஆகாது எந்த விதத்துலையும் எதுவும் ஆகாது அவர் வந்து பிரம்மமாக ஆயிட்டார் பிரம்ம ஜானி ஆகிட்டார் ஆனால் அவர் சொல்கிறது இந்த பாசுரம் எனக்காக சொல்கிறார் உலகத்திற்காக சொல்கிறார் உபதேசம் பண்ணிட்டார் அப்படி இருக்கும் அதனால் சங்கிராம சண்டை போடக்கூடியதில் அதில் இருக்கக்கூடிய இந்த பேராற்றல் பட்ட ம மயிலை வாகனமாக கொண்டவனி அப்படி காமிக்கிறார் இந்த பனிபாச சங்கிராம பணாம கூட பிள்ளையாக வர பார்க்கலாம் சிக்காமல கலாபமேல் வருது ஆறு அருட் ஜோதிகளும் கொஞ்சம் நேரம் கங்கையில் அப்படி தவழ்ந்தது ஆறு குழந்தைகளாச்சு அதனால் சுப்பிரமணியனை காங்கைன்னு சொல்லப்படுது உண்மையில வந்து கங்கையின் மகன் இல்ல அவங்க பிறந்தான் கார்த்திகேன்னு சொல்லப்பட்டதையும் ஆறு கிருத்திகை புத்திரர்களாக பால் கொடுக்கப்பட்டு பண்ணார் ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமர் பன்னெண்டு வயசு லக்ஷ்மணன் பன்னெண்டு வயசு ரெண்டு நாள் தான் பின்னால் பிறந்தான் விஸ்வாமித்திரன் இந்த ஆஹ் கார்த்திகேயனுடைய சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு உயர்வன் ரெண்டு மூணு ஆஹ் சர்க்கத்துல சொல்றாரு அதுக்கு ஒரு பரஸ்வதி சொல்லிருக்காரு பட்டாபிஷேகம் முருகனுக்கு நடந்துட சொல்கிறார் அப்படிலாம் கார்த்திகைங்கிற பேர் தான் இங்கே வருது கார்த்திகைங்கிற பேர் வருது அந்த சரவண பொய்கையில் அந்த சுப்பிரமணிய சுவாமி ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்களாக இருந்து அவர்களுக்கு வந்து பால் ஊட்டி அப்படி செஞ்சிட சொல்கிறார் அதனால் உண்மையில் பார்த்தா ஆண் மகனும் சொன்னால் இந்த உலகத்தில் ஆண்மகன்னா ஒத்தர் தான் யார் முருகன் தான் யானஸ்கான் ஏன்னா அவர் அம்பாள் சம்பந்தமே இல்லை கா ஸ்காந்தத்தில் நன்றாக காண்பிக்கப்படுது இது ஸ்காந்தம் முருகனுடைய சரித்திரம் எல்லா இதிலையும் உண்டு எல்லா புராணங்களையும் வரும் அவர் பேர் கண்டிப்பாக எல்லா புராணங்கள் வரும் எல்லாத்துலையும் வருது எல்லாத்துலையும் வருது எல்லாத்துலையும் வருது ராமாயணத்தில் காமிக்கப்படுது மகாப பாரதத்துலையும் இருக்குது எல்லாருக்கும் கங்கையின் புதல்வன் கார்த்திகை அமைந்தன் என்றும் செங்கண்மாள் மருகன் என்றும் சேனையன் முதலோர் தேரா பரஞ்சுடர் முதல்வன் தன்னை இங்கு இவை பலவும் சொல்வது ஏழமை பாலதன்றோ சொல்கிறான் அப்போ மேலே இருக்கக்கூடிய கருணையால் கங்கா பாலன் சொல்ல போய் பேங்க கங்கா புத்திரன் பீஷ்மர் கங்கா அவரும் அதனால் கிருபாகரன் அப்படி கிருபாகரன் அந்த கருணையே ரூபமாக கொண்டவன் அம்புலியின் கீற்றை பொனிந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே கந்தர் அலங்காரத்துல பார்க்கலாம் இந்த கங்கா வேற இந்த ஸ்லோகத்துல கூட பார்க்கலாம் சுராரி கோராரி சுபுத்திரபானும் சரோத்பவம் சக்தி குமாரம் தாராசுபக்ராஞ்சபஸ்தம் பிரம்மண்ய தேவம் சரணம் பிரபத்திய சுப்பிரமணிய தேவம் சரணம் பிரபத்தியம் அசுரர்களுக்கு எதிரி அதாவது தாரகாசுர சிங்கம்முகாசுர சூரபத்மன் இவர்களெல்லாம் எதிரியான சிவ புத்திரனான சிவகுமாரனான சூரியன் போல பிரகாசிக்கிறான் அவன் சரவண பொய்கையில் உதித்தவன் சரோத்பவம் அந்த கங்கா சரோத்பவம் இந்த கங்கா பிரவாகித்தின்னு போயின்னு ஒரு இடத்துல அப்படியே சுழிச்சுட்டு அங்கே இடத்துல தங்கி இருக்குது அது வந்து ஒரே சரவண அதாவது புல்கள்லாம் இருந் இருக்கக்கூடிய ஒரு மடு மாதிரி அதுதான் அது அந்த புதர்கள் சரவண புதர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொய்கை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து தோன் இந்த அக்னி பிழம்பு போய் உட்காந்துட்டு பரமேஸ்வரனுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தால் அவனுடைய சங்கல்பார் குழந்தைய மாறிவிட்டது அவரே தான் குழந்தை மாறிவிட்டார் அப்படி இருந்தது நல்ல முகத்தை கொண்டு அழகான முகத்தை கொண்டு இருந்தது அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த அழகான முகத்தை கொண்டவர் வந்து அங்குசம் கத்தி அம்பு பாசக்கயிறு இப்படி எல்லாவற்றையும் கொண்ட பிரம்மண்ய தே தேவனாக ஒரு ரூபமாக எடுத்து வந்த அது சுப்பிரமணிய தேவனை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்ல இடத்துல இதுக்கு சொல்ல வந்தது அந்த சரோத்பவம் அந்த கங்கா புத்திரனுக்கு அதை காமிக்கிறாப்படுது இந்த சத்மார்க்கத்துக்கு இடையூறாக இருக்கிறது அந்த கெட்ட நிதிகளில் முதல்ல இருக்கிறது வந்து இந்த ஸ்திரீ சங்கம் இந்த ஸ்ரீ சங்கம் ஸ்திரீ மயக்கம்தான் அதை மாதர இது வந்து வித்தம் பொண்ணு பூமி இந்த இந்த மயக்கங்கள்லாம் மனசை கடுக்கும் ஆனால் இது வந்து ஸ்ரீசங்கம் சரீரத்தையே கொடுக்கும் இல்லையா அதனால அப்படி அது வந்து நம் மாதர் மயக்கத்தில் பாழடையாம கெட்ட நெறியில் இல்லாமல் என்னை ரட்சிப்பாயாகனு பிரார்த்தனை பண்ணக்கூடியது இந்த பாசுரம் அதாவது இல்வாழ்க்கையில் இருப்பது தவறு தர்ம பிரகாரம் இல்வாழ்க்கையில் இருப்பது தவறே கிடையாது அது சரிதான் ஆனால் கெட்ட வாழ்க்கையில் போறதுக்கு தான் இங்கே காண்பிக்கிறார் மாட்டிக்க கூடாதுங்கிறார் முருகனை முருகா சிங்காரம் கொண்ட சிங்காரத்துடன் இருக்கக்கொண்ட அந்த மகளிர் கெட்ட வழியிலே அடியன் சென்று தீய வழியிலே கொடும் வழியிலே சென்று அடியன் மயங்குதல் ஆகாது அப்படி மயக்கம் அடையாமல் வண்ணம் அனுகிரகம் செய்வாயாக அருள் பொறிவாயாகன் அதனுடைய தாத்யமே அதுதான் அதனால தான் சொல்கிறார் சங்கிராம சிகாவல சண்முகனே பாலா கிருபாகரனே இப்படி என்னை ரஷிப்பாயான்னு சொல்ல வரது இந்த விஷயம் அப்படி என்ன கடவுளே அப்படிப்பட்ட மாதர் மயல் படாமல் அதாவது ஆசைக்கு காமத்துக்கு வசப்படாமல் என்னை ரட்சிப்பாயாக வரம் அருள்வாயாகன்னு பிரார்த்தனை எனக்காக உங்களுக்காக எல்லாருக்காக மன்றார் அருணு கிருநாதர் யானை ஸ்கந்தார்ப்பணம் வத்துவிச்சேல்